ربنا تقبل منا انك انت السميع العليم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الله اذا احب قوما ابتلاهم او كما قال صلى الله عليه وسلم இறுதி நபி முகமது சல்லு அலிகி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாங்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் உண்டு கூடியிருக்கும் அல்லஹாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா குபத்தவைகளும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியினையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகுல்லாக ஹைசு மாக்குந்தும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுனாலா மனிதர்களை பல தரப்பினர்களாக படைத்து அதிலே உயர்ந்தவர்களாக நபிமார்களை ரசூல்மார்களை அல்ல அமைத்து அதற்கு அடுத்து சிறந்தவர்களாக சஹாபாக்களை அல்ல அமைத்து ஏனைய மனிதர்களிலே ாரிகளை விசுவாசிகளை அல்லா உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹாக்கியிருக்கிறான் கண்ணியமானவர்களே நான் பேச இருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு பகுதி நம்முடைய ஒரு குறிக்கோள் எதிர்பார்ப்புதான் முயற்சி பலவாறு நாம் முயற்சி செய்கிறோம் உலக அடிப்படையிலே சக்தி வாய்ந்தவர்களிடம் பிரபலியமானவர்களிடம் உலக அடிப்படையிலே உயர்ந்த செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்களிடம் முக்கிய பிரமுகர்களிடம் நெருக்கத்தை அடைய வேண்டும் அவருடைய ஒரு சகாவாக நாம் மாற வேண்டும் அவரை கைக்குல் போட்டு கொள்ள வேண்டும் அவரை கூலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துனியாவுடைய அமைப்பில் பல நபர்களுடைய திருப்தியையும் சந்தோஷத்தையும் அங்கீகாரத்தையும் அடைவதற்கு சிலர் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் சிலர் பெரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்கிறார்கள் அவருடைய ஆளாக மாற நான் இவர்டால் நான் அவர்தால் அவர்தால் நான் இவர்தால் என்று நபர்களுடைய திருப்தி அவனுக்கே அவன் சுருக்கம் போவானா இல்லையா என்று தெரியாது சிலவேளை நிரந்தர நரகவாதிகள் ஏன் இஸ்லாமியமானே கிடையாது அவர்களிடம் இப்படிப்பட்டவர்களிடம் சீப்பாகிறோம் இடம் பிடிக்க அவர்த ஆளாக மாற தனியவன ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் அல்லாஹுடைய ஆளாக மாற என்ன செய்கிறோம் அல்லாடாள் நான் அல்லாஹுடைய அடியான் நான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவன் அல்லாஹ் அல்லாஹுடைய மகபத்தை அடைவதற்கு என்ன தியாகம் செய்தோம் ஒரு ஐந்து நேரம் தொழுகிறோம் ஜும்மா தொழுகிறோம் ஞாபகம் வந்தால் கொஞ்சம் புறாணது ஒரு இருநூறுகளை செய்கிறோம் ஒரு பத்து பதினைந்து இருபது ரூபாய் சதக்கா கொடுக்கிறோம் ரமதான் வந்தால் நோம்பு பிடிக்கிறோம் ஹஜ்ஜிக்க ஹஜ்ஜி செய்கிறோம் உம்ராவுக்கு போகிறோம் இவ்வளவுதான் அல்லாவே அடைவதற்கு இவ்வளவுதான் செய்கிறோம் கண்ணியமான ஒன்றை நன்றாக விளை கொள்ளுங்கள் நான் சொல்லிக்காட்டிய உதாரணங்கள் எல்லாம் பெரும்பான்மையானது பரவுகள் கட்டாயம் செய்ய வேண்டியது அல்லாவுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு அல்லாவுடைய அன்பு கிடைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பகுதி நபில் நபில் நஃபிலான வணக்கம் கடமை அல்ல செய்தால் நன்மை ஆனால் கணக்கெடுக்காமல் விடுவதல்ல செய்வது என்னுடைய தலைப்பு நபில் வணக்கத்தை பற்றி அல்ல அல்லாவுடைய அன்பை அடையத்தான் அல்லாவுடைய திருப்தியை அடையத்தான் முகம்மது அவர்கள் கால் வீங்க தொழுதார்கள் நாம் கால் வலிக்க வலிக்கொழுத ஒரு நாள் ஊரில் ஐந்து மசித்கள் இருக்கின்றன ரமலானில எந்த மசிதிலே தராவி ஹை அதாவது என்ன சொல்வா ஹைவேயிலே போகின்ற வாகனம் போன்ற ஸ்பீட் ஆக முடியுமோ அந்த பள்ளியில் தானே க்ளௌட் கூட எந்த பள்ளியிலே முழுமையாக ஒரு பள்ளியிலே அந்த மசீதியிலே க்ளௌட் குறைவையை அடைவதற்கு ஹைவேயிலே பயணிக்கிறோம் தொழுகையும் ஹை ஸ்பீட் கண்ணியமானவர்களே கால் வீங்க தொழுதார்கள் எல்லாவுடைய திருப்தி அடைய கால் வீங்கி வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு தொழுதார்கள் நின்று வணங்கினார்கள் ஒரு கால் வலிக்க வலிக்க சொல்லுதேன் என்று ஞாபகம் வந்தால் ஜும்மாவுக்கு பின்னால் சாப்பிட முன்னால் டைரியிலே மாப்பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் கால் வலிக்க வலிக்க நின்று தொழுதேன் டைரியில் எழுதப்பட வேண்டிய விடம் என வரலாற்றில் ஓர் ஏடது கண்ணை மாறவர்களே அல்ல வேண்டுமாந்து முதலாவது திறக்கப்படுகின்ற முதலாவது கபிர முதலாவது சொர்க்க கதவை தட்டுகின்ற மனிதர் நான் சுவர்க்கம் நுழைய முன்னால் ஏனே நபிமார்கள் கூட சுவர்க்கம் நுழைவது ஹராம் முதலாவது என்ற முதலாவது நுழையக்கூடிய மனிதர் கண்ணியமானவர்களே லிவாவுல் ஹம்ஸ் புகல் கொடி புகழ் கொடியை பாராட்டுக்குரிய அந்த கொடியை சுமந்த நபிமார்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய முகமது சல்லாது அவர்கள் கால் வீங்க சொல்ல வேண்டுமா கால் வடிக்க சொல்ல வேண்டுமா அவசியமா அவசியம் இல்லை தன் மீது கடமை இல்லாததை செய்வதுதான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் கடமையானதை செய்யத்தான் வேண்டும் அதுக்கு கூலி கிடைக்கும் கண்ணியமானவர்களே கேட்கப்பட்டது பாடுபட வேண்டுமா நம்முடைய நீங்கள் பட்டு மாய வேண்டுமா நீங்கள் கால் நீங்க கால் வெடிக்கமா உங்களுடைய முன்பின் பாவம் தான் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டுமாய் அரசோழல்லாம் என்று மனைவி ஆய் சலையில் நபிசல்ல பதில் எந்த தெரியுமா நான் அவர் அப்புறம் வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கும் ஒரு நன்றி உணர்வு நன்றி உணர்வு அடியானாக மாறக்கூடாதா அல்லாவுக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக கால் வீங்க கால் வடிக்க தொழுகிறேன் இது ஒரு நிகழ்வு காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செய்து கட்டி முடித்தார்கள் அதாவது கட்டி முடித்தார்கள் ஒவ்வொரு காலத்திலும் காலத்துக்கு ஏற்பட கட்டடம் உயர்ந்து செல்கிறது இப்ராஹிம் அலிசலாமும் இஸ்மாயில் அலிசலாம் பாப்பாவும் மகனும் தந்தையும் மகனும் ஒரு சாதனை படைத்தால் கொளர பண்ணுவது எங்களை விட்டால் ஆள் இல்லை நாங்கள் கட்டின பள்ளி தான் எங்கட காலத்தில் டெவலப் பண்ணினது தான் எங்கள்ட கண்ணியமர்களே ஒரு சாதனையை படைத்தால் ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று சான்ற படைத்தால் என்னுடைய கட்சித்தனம் என்று யாருக்கு வருமோ இது என்னுடைய டேலண்ட் இது என்னுடைய தியாகம் இது என்னுடைய முயற்சி இது என் நான் பட்ட பாடு என்று யாருடைய மனசில் பெருமையும் அகங்காரமும் பெரிய நினப்பும் வருமோ மன்னித்துக் கொள்ளுங்கள் இவ்விலீசுடைய பண்பில் வாழ்கிறோம் நான் பெரியவன் என்னுடைய சாதனை நான் இல்லாட்டு நடக்காது இப்ராஹிம் அலிம் இஸ்மா அலி முழு உலக மக்களும் மாத்திரம் மலக்குகள் மலக்குகளும் செய்து செய்கின்ற இபாத தவாப் முழு உலக முஸ்லீம்களும் கடமையானவர்கள் வந்து செய்ய வேண்டிய அந்த ஒரு தவாப்பில் ஆயிரம் பேர் வளம் பறக்கிறார்கள் என்றால் ஐம்பது அறுபது எழுபது நூறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐயாயிரம் பேர் சவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நூறு நூற்றி இருபது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்துவிட்டு எப்படி எங்களுடைய சேவை எப்படி எங்கடெண்ட் நான் என் மகனு மட்டும் சேர்ந்து சென்றது காபத்துள்ளாவுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்டிய பொழுது கட்டடத்தை பரிபூர்ணப்படுத்த பொழுது இப்ராிம் அலாமல் சேர்ந்து எங்களுக்கு உலக மக்களிடம் அங்கீகாரம் உலக மக்களுடைய சட்டிஸ்பாக்சன் அல்ல உன்னுடைய திருப்தியை எங்களுக்கு தான் உனக்காக செய்தோம் கபூலியத் இதுதான் என்னுடைய தலைப்பு அல்லாவுடைய கபூலியத்தை அடைவது எப்படி எதை கொண்டு அடையலாம் கபூலியால் என்ன எப்படியான பாக்கியங்கள் கைக்குள் இவனுடைய கைக்குள் என்று துணியாதாரிகளை கைக்குள் வைத்து கண்டது ஒன்றும் கிடையாது இழந்ததுதான் அதிகம் இழந்தது அதிகம் கருவேற்பில்லை போன்று பாவிப்பார்கள் உதாசீனம் செய்து விடுவார்கள் எத்தனை பேரை கைக்குள்ளை போட்டு என்ன கண்டோம் எத்தனை பேருக்கு வால் பிடித்து தொங்கி என்ன கண்டோம் என்ன சாதித்தோம் என்ன சாதித்தோம் அவனை கைக்குள் போட்டு இவனை கைக்குள் போட்டு என்ன கண்டோம் மண்டிட்டு திரிகிறோம் அல்லாவுடைய ஆளாக மாறுவோம் அல்லாடால் அல்லாவுடைய ஆளாக மாறுனால் எவனும் நம்மை தூசிக்கும் நம்மை அசைக்க முடியாது வளைக்க முடியாது கபூலியத் அல்லாவுடைய அங்கீகாரம் கொடுத்தானா இல்லையா அல்லாஹ் கண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய நெருக்கத்தை அல்லாவுடைய திருப்பியை அல்லாவிடத்தில் அங்கீகாரத்தை பெறாமல் வேறு எவனுடைய சட்ட சட்டம் கிடைத்தாலும் சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் போக முடியாது நும்ருதுக்கு இப்ராிம் அலாம் அவர்களுடைய இருந்த ஈமான் தாரிகளை தவிர மற்ற எல்லாரும் நும்ருதுரிய கைக்குள் எல்லாரும் நும்ருதுடிய ஆக்கள் உலகத்தை ஆட்சி செய்தவன் இப்ராஹிம் அலிசலாம் அந்த காலத்தில் இருந்த என்ன நபிமார்கள் ரசூல்மார்கள் ஈமான் தாரிகள் அல்லாஹுடைய ஆக்கள் யாருக்கு வெற்றி கிடைத்தது அல்லாவுடைய ஆட்களுக்கு வெற்றி கிடைத்ததா நும்ருடைய ஆட்களுக்கு வெற்றி கிடைத்ததா யார் வெற்றி கைக்குள்ள பெருமையோடு இருந்தவர்கள் என்ன நடந்தது சொல்ல தேவையில்லை அந்த பனீஸ்வராய் வைத்தவர்கள் எல்லாரும் கைக்குள் எல்லாம் திருத்தி சொல்வதடர் பால இருந்தோண்ட புதைப்போம் கொள்ளுவோம் குழந்தைகளையும் அளிப்போம் சிறவனுடைய பாணி கூடிய சீக்கிரம் அழிவு வரும் யார் வெத்தி வெடிரங்கம் டாம்பிகம் லக்ஸரி இன்ஃபுளு செல்வாக்கு செல்வம் டிகிரி பட்டம் பதவி யாருக்கு இருந்தது அதிகமாக சிறவனுக்கும் சிறவனுடைய ஆட்களுக்கும் மோசலம் அல்லாவுடைய ஆள் அல்லாவுடைய ஆள் அல்லாவுடைய திருப்திக்காக எதையும் செய்தேன் அல்லாவை செய்வேன் சிறவனுக்கு முன்னால் தலை குனியவும் மாட்டேன் முழங்காலில் விடவும் மாட்டேன் கும்பிடவும் மாட்டேன் இந்த காலத்துக்கு தேவை திருத்திப்படுத்த இவனை திருத்திப்படுத்த அவனுடன் நல்ல பிள்ளையாக இவனுடன் நல்ல பிள்ளையாக மண்டியிட்டோம் கைகட்டினோம் கலைகுனிந்தோம் அவன் சொன்னதை உடுப்போம் கலட்ட சொன்னால் கலட்டுவோம் அவன் நமக்கு ஆடைகளை சொல்லித் தருகின்ற காலம் அவன் சொல்வதை நாம் செய்கின்ற காலம் கண்ணை மாணவர்களை இது பனு இஸ்ராய்கள்துகாத்தான் கடலுக்கு மேலால் கப்பலையும் போட்டையும் கொடுத்த அல்ல நூலை கூட்டத்தை கப்பலிலே பாதுகாத்த அல்லா ஏன் இந்த இடத்துல ஒரு கப்பலை கொடுக்க முடியாது கப்பல் தேவையில்லை படகு தேவையில்லை கடலையே உங்களுக்கு பாதையாக மாற்றி நான் சொல்லுகின்றபடி என்னுடைய சகாக்களாக அடியார்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இருந்தால் இதைத்தானே ஹதீசு குதிசீர் அல்ல சொல்கிறான் என்னுடைய அடியான் உபரிவிதமான மேலதிகமான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் எந்த அளவு என்றால் நான் அவனை நேசிக்கும் வரை என்னுடைய அடியானை நான் அன்பு கொள்ளும் வரை என்னுடைய அடியானை நான் அன்பு கொண்டால் அவன் கேட்டிருக்கிறோமே கண்ணை மாணவர்களே அவன் பார்க்கும் கண்ணாக அவன் கேட்கும் காதாக அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் நேரடி அர்த்தம் அல்ல கண் பார்வை செவிப்புடன் கையால் செய்கின்ற நடவடிக்கைகள் காலால் செய்கின்ற நடக்கின்ற நடைகள் எல்லாவற்றுக்கும் அல்ல பருப்பு அல்லா விரும்பியதை பார்ப்போம் விரும்பியதை விரும்பியதை செய்வோம் விரும்பியதற்கு நடப்போம் அந்த நடையிலே அல்லாவுடைய நடவடிக்கைகளிலே நம்முடைய பேச்சு பார்வை செவிப்புடன் உதவியோடு நடக்கும் அல்லாவுடைய அன்பு கிடைத்ததை கடையாளம் அல்லாவுடைய ஆட்கள் கடலை பிழந்து அல்லா கொடுத்தான் ஆட்சி சிறவனுடைய தாம்பிகம் அதிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதே கடலிலே அழிந்தார்கள் என்ற வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது யாருடைய ஆளாக மாற வேண்டும் அவனை இவனை கைக்குள் போட்ட கண் ஒன்றும் காண முடியாது கண்டதும் கிடையாது காண போவதும் கிடையாது அல்லாவுடைய ஆள் அல்லாவுடையாள் முகமது அல்ல அலி சொல்லம் அல்லாவுடைய ஆள் ஹிஜரத் சுற்றி வர வீட்டை சுற்றி எதிரிகள் வீட்டை சுற்றி எதிரிகள் வெளியே வந்தால் போடுவோம் அல்லாவுடைய ஆளுக்கு என்ன பயம் அல்லாவுடைய அடியானைக்கு யாருடைய பயம் அல்லாவுடைய அடியான் ஏன் அடுங்க வேண்டும் என்ன நடந்தது முன்னால் தான் இருக்கிறார்கள் சுட்டி இருக்கிறார்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் மொஹம்மது நவதுலா தலையெடுப்பதற்காக என்ன நடந்தது சூற யாசினுடைய சில வசனங்களை ஓதிக்கொண்டு முன்னால் போகிறார்கள் கண் விழித்துத்தான் இருந்தது ஒஷ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் நோட் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லாஹ் மறைதான் ஏன் அல்லாடால் அல்லாடால் வந்திருக்கிறது அபு ஜஹல்டாக்கள் சுட்டி இருப்பவர்கள் அபு ஜஹல்டால் யார் யார் கண்ணி மாணவர்களே அல்லாவுடைய ஆளாக மாறுவோம் அல்லாவுடைய அன்புக்குரிய அடியானாக மாறுவோம் சுலைமாலேசலாம் தாதர் தாவுதர் தந்தை சுலைமால மகன் மகனுக்கு ஒரு துவா கேட்டார்களா மல்லாவிடம் என்னுடைய மகன் சுலைமானுக்கும் நீ எனக்கு தந்தது போன்ற பாக்கியங்களை கொடு என்னோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி என்னுடைய மகன் சுலைமானுடன் நடந்து கொள் அல்லா என்ன தெரியுமா சொன்ன தாய் தந்தையுடைய துவா கபூலாகும் பிள்ளை கபூலாகின்ற தரத்திலும் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னி பெனிக் குள்ளி பெனிக்யுல்லி கமா குஞ்சலி தவுத் நல்ல துக்கிறீங்க கபூலாக்கிறது கண்டிஷன் உங்களுக்கு நான் உங்களோடு நடந்து கொண்டது போன்று உங்களுடைய பிள்ளையோடு நடந்து கொள்ள வேண்டுமா உங்களுடைய மகனுக்கு சுலைமானுக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அப்படி நடந்து கொள்ள சொல்லுங்கள் மகனுக்கும் என்னுடைய தொடர்பை சொல்லுங்கள் என்னோடு நெருங்க சொல்லுங்கள் என்னை வணங்க சொல்லுங்கள் சுலை மாலை நபித்துவம் கிடைக்க முன்னால் தந்தை சுலை மாலை சொன்னார் ஏற்றுக் கொண்டார்கள் தந்தைக்கு கிடைத்த அல்லாவுடைய நெருக்கம் மகனுக்கும் கிடைத்தது தந்தை அரசன் மகனும் அரசர் மாணவர்களே அல்லாவுடைய ஆள் ஒவ்வொரு காலத்திலும் இரண்டு சாரால் நபர்கள் அல்லாவுடைய நபர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் இறை நேசர்கள் ஷைத்தானுடைய அல்லாவுடைய இறை நேசர்கள் எப்பொழுதும் அல்லாவுடைய திருப்தியை நாடுவார்கள் கனிமாலே சில நிகழ்வுகளை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன் அல்லாஹ் கபூல் செய்தால் அல்லாஹ் நம்மை அங்கீகரித்தால் அல்லா நம்மை அவனுடைய அன்புக்குட்படுத்தினால் யாரும் நம்மை அல்லாவுடைய வெறுப்புக்கு ஆளாக்க முடியாது அல்லாஹ் வெறுத்தால் அல்லாவுடைய வெறுப்புக்கும் ஆளாக்க முடியாது சொல்லி இரண்டு மூணு நிகழ்வுகளை சொல்லி முடிக்க நினைக்கிறேன் அல்லாஹான ஒரு அடியானை நேசித்தால் முதலாவது செய்கின்ற வேலை ஜிப்ரலேசனா கூப்பிடுவான் ஜிப்ரலிங்க வாங்க பேரைணமாக இந்த ஊரிலே முகம்மது ஒருவர் உதாரணம் அவரை சுட்டிக்காட்டி இந்த ஊரை சேர்ந்த இன்னொரு மகன் முகம்மதை இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் இவரனுடைய அன்புக்குரிய அடியான் ஜிப்ரேல் நீங்களும் இவரோடு இறக்கமாக இருக்கணும் ஜிப்ரேல் இவரோடு நீங்களும் இரக்கமாக இறக்கம் ஜிபலேஸ்வரம் அல்லாவிடும் இந்த தூதை எடுத்து உடனே மழைக்குமார்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்வார்களாம் எண்ணிலங்க அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது மழைக்குமார்கள் எண்ணிக்கை அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறானாம் இந்த அடியானோடு அல்லா இறக்கமாம் நானும் அவரோட இறக்கம் நீங்கள் எல்லோரும் இரக்கமாக நடக்க வேண்டும் மடக்குமாருக்கு அல்லா டியூட்டியை கொடுத்து விடுவான் மடக்குமார் எல்லோரும் அவரை நேசிக்கிறார்கள் கண்ணியமான வானத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கபூலியத் கிடைக்கிறது கபூலியத் அல்லாவுடைய அங்கீகாரம் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட நபர் அல்லாவுடைய அங்கீகாரத்தை பெற்ற நபர் என்று பேர் கிடைக்கிறது ஒரு அடியான அல்ல கோபித்தால் அல்ல நம் அனைவர்களையும் முதலாவது கூட்டத்திலே சேர்ப்பாடாக ஒரு அடியா வெறுத்தால் கோபித்தால் ஜிப் அலீஸ்வரத்தை கூப்பிட்டு சொல்வான் நான் இவனோடு கோபம் இவன் என்னுடைய வெறுப்பை சம்பாதித்தவன் ஜிப்ரேல் நீங்களும் அவருடைய எதிரியாக விரோதியாகத்தான் நடக்க வேண்டும் ஜிப்வரா உடனே அவரை வெறுக்கிறார்கள் மலைக்குமாற கூப்பிடுகிறார்கள் மலைக்குமாறு சொல்கிறார்கள் நானும் இந்த அடியாரோடு வெறுப்போடு இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வெறுப்போடுதான் இருக்க வேண்டும் இப்படி ஒருவரைக்கு கிடைத்து யாரால் ஏற்படுத்த முடியும் அல்ல அன்பை சில நபர்களை கபூல் செய்தான் அவருடைய சொத்து செல்வத்தை வைத்தல்ல அவருடைய அழகை வைத்தல்ல அவருடைய குடும்ப பின்னணியை வைத்தல்ல ஆட்சி அதிகாரத்தை வைத்தல்ல ஈமான் நல்ல அமல்கள் உள்ளத்திலிருந்து தக்குவான் அல்லாவோடு இருந்த நெருக்கம் சிறந்த உதாரணம் பிலால் ரதி அல்லா்கள் அடிமையாக இருந்து ஒரு பொருளாக விற்கப்பட்டவர்கள் பஜாரிலே இந்த இடத்தில் நூறு தீர்கங்கள் நூறு தீனாருக்கு வாங்கி இன்னும் ஒரு நபருக்கு நூற்றி இருபது விற்கப்படுகின்ற ஒரு பொருள் அபுபக்ல செய்த சேவைகள் ஒன்றுதான் முஸ்லிம்களிலே மோமியிலே சித்திரவதை குட்படுத்தப்பட்டவர்களை அநியாயம் செய்யப்படுபவர்களை பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட்டார்கள் அந்த பட்டியலிலே பிலால் ரத்தியல்லும் அபுபகரில் வாங்கி உரிமையிட்டார்கள் சுதந்திரம் கிடைக்கிறது கண்ணியமானவர்களே அந்த அடிமை காலத்திலே சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பாலைவனத்திலே இழுக்கப்பட்டார்கள் சுடுவயிலே கட்டப்பட்டார்கள் காராங்கற்களை ஏற்றி வைக்கப்பட்டார்கள் மாடுகளை கட்டி இழுப்பது போன்று அந்த காபிர்கள் இவர்களை இழுத்தார்கள் பாலைவனத்து அந்த உஷ்ணத்திலே படுத்துக்கொண்டு அந்த மேனியில் உஷ்ணம் கொதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒருவன்தான் நீங்கள் என்ன என்ன செய்தாலும் என்னுடைய உயிரை வாங்கினாலும் அல்லாவுக்காக நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன் இந்த உஷ்ணத்தை பொறுக்கிறேன் இந்த காயத்தை பொறுக்கிறேன் இந்த அடியை பொறுக்கிறேன் டைம் டேபிள் போட்டு செய்வார்கள் தூங்க இரவு அவன் நினைத்தபடி இஸ்லாத்தோடும் முஸ்லிம்கோடும் இருக்கின்ற அந்த குரோதங்களை அப்படியே அல்லாவுக்காக பொறுத்தார்கள் எழுந்து நின்று அபுஜகலை கும்புட்டு அபுஜகளுக்கு முன்னால் முட்டுக்காலில் விழுந்திருந்தால் அபூஜக்த கை பூஜை வளர்ச்சி மாறி இருக்கலாம் இதுதான் நோக்கம் எங்களுடைய ஆளாக மாறு எங்களை போன்று வாழ எங்களை போன்று உடு எங்களை போன்று கும்புடு செய்தால் செய்து விட்டோம் என்றால் பிலால் ரவி அல்லா ஒண்ணு அவர்கள் அமைப்பிலே எந்த விதமான இருந்து அவர்களுடைய ஈமானை நம்மையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஜீரோ நாம் ஜீரோ அல்லாவுக்கு அல்லா ஒருவன் தான் எத்தனை அடி அடி எத்தனை சித்திரவதை செய் என்ன வேண்டுமான ஒருவந்தான் என்ன நடந்தது மூன்று ஹரம் ஷரீஃபுகள் மக்கா மதீனா மஸிது அக்சா மக்காவுடைய பத்திரிகை மக்கள காபத்தில் மேலே ஏறி அல்லாவுடைய பெயரை சொல்ல வைத்தான் பாலை வனத்திலே ஈடுபட்ட பிலால் தாழ்ந்த இடத்திலே ஈடுபட்டவரை அல்லா உயர்த்தினான் அல்லாவுடைய அங்கீகாரம் அல்லாஹ் கபூல் செய்தான் கபூல் செய்தான் மஸிது நபையுடைய மாதவின் உமர் அலி அல்லதிசை வெற்றி வெற்றி கொண்ட பிறகு பிலால் அலி அல்ல மஸ்து அக்சாவிலும் அதான் சொல்லி இருக்கிறார்கள் மூன்று அற்களிலே அல்லாவுடைய பெயரை சொல்ல வைத்தான் அல்லாவுடைய அங்கீகாரம் இவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் மேலே இருந்தார்கள் உயர்ந்த அந்த பட்டம் பதவி அதிகாரம் முகக்குப்புற புரட்டினான் அல்ல அபு ஜகளை அபுலகை அவருடைய ஆள் இவருடைய ஆள் என்று யாரோடாக பார்க்கிறோமோ அவர்களுடைய முடிவுதான் இது முகங்கு பட பிறட்டுவான் நாமும் சேர்ந்து பிற தேவைப்படும் இதனுடைய நூறு கொலை செய்த மனிதர் இறுதியாக நான் மூன்று நிகழ்வுகள் சிறிய நிகழ்வுகள் இறுதி நூறு கொலை செய்த மனிதனுடைய முடிவு எப்படி நூறு கொலைகள் ஏன் நூறு கொலை தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த விட்டு அரை குறை அறிஞர் அரை குறையாக மார்க்கெட்டை விளங்கி உலகத்திலே நான்தான் பெரிய மேதை என்று சிலர் டையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளை முடிக்கு கருப்பு டை அதுபோன்று ஒரு வருடம் போய் சேர்க்கொம்பது கொலை செய்தேன் எனக்கு மன்னிப்பு இல்ல போ உனக்கெல்லாம் மன்னிப்பு பாவி கண்ணியமான நீ நரகவாதி என்று சான்றிதழ் கொடுக்கின்ற பொறுப்பை யாருக்கும் அல்ல கொடுக்கவில்லை அல்ல வைத்திருக்கிறான் அவரையும் கொலை செய்து விட்டு கொலைகளோடு உண்மையாக மார்க்கத்தை சரியாக பரிபூர்ணமாக கற்றுத் தேர்ந்து ஆளுமிடம் சென்று கேட்கிறார் கொலை செய்தவன் மன்னிப்புண்டா திருந்து போகிறேன் கொலையை விட போகிறேன் நல்லவராக மாறுகின்ற ஐடியா வந்து போகிறேன் நிச்சயமாக இருக்கிறது இந்த ஊரை விட்டு நீ போக வேண்டும் இந்த ஊரில் இருந்த சகாக்க நண்பர்கள் இன்னும் இன்னும் கொலை செய்ய தோண்டுவார்கள் அந்த நல்ல ஊருக்கு போக வேண்டும் அங்கு நல்லடியாக இருக்கிறார்கள் அவரை அந்த ஊருடைய சகவாசத்திலே நீ புனிதனாக மாறலாம் சௌபா அல்லா பக்கம் மீழ்ச்சி கனிமாரிலே செல்கிறார் காலையில மொழ்த்து வருகிறது செல்ல இருக்கின்ற தூரம் அதிகம் சென்ற தூரம் குறைவு சென்ற தூரத்தை செல்ல இருக்கின்ற தூரத்தை வாங்கினான் சொர்க்கம் போனார் இது நிகழ்வு பூனேயை கட்டி போட்ட பெண்மணி ஆபிதா வணக்கசாலி நல்லடியார் தூரமாக்கியல்ல கபூலிய கிடைக்கவில்லை பூனையை கட்டி போட்டால் தின்ன கொடுக்கவும் இல்லை தானாக தின்வதற்கு அவிழ்த்து விடவும் இல்லை நபி சொல்லத்தில் கண்டேன் வணக்கசாலி பெண் அல்லாவுடைய அங்கீகாரம் கபூலியத்தில் ஒருவர் அமல் செய்வார் செய்து செய்து சுவர்க்கத்துக்கும் ஒரு மூலம் அந்த காலகட்டத்திலே பாவம் செய்வார் இறுதி கட்டத்திலே பாவம் செய்வார் அங்கீகாரம் இல்லாவிட்டால் நரணத்துடைய முடிவு வரும் கட்டி போட்ட பெண்ணுடைய நிகழ்வு சான்றி இன்னொரு வாழ்க்கையை பாவம் செய்வார் கடைசி காலத்தை திருந்த வேண்டும் நல்லவராக ஆக வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று திருந்துகின்ற பாணியிலே முன்னோக்கி வருவார் மௌத்து வரும் சொர்க்கத்துடைய அமலை செய்வார் சொக்கம் போவார் நூறு கொலை செய்தவருடைய நிகழ்வு இதற்கு சான்றி நாய்க்கு தண்ணீர் கொடுத்த தீயணைத்து உள்ள பெண்மணியும் இதற்கு சான்று நாயோடு காட்டிய இரக்கம் அல்லது கபூலியத்தை கொண்டு வந்தது இணைக்கணியமானவர்களே பேச்சின் சாராம்சம் துனியாவுடைய அமைப்பில் செல்வந்தர்களிடம் ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் பலம் வாய்ந்தவர்களிடம் அவர்களுடைய நெருக்கத்தை அடைய முயற்சிப்பதை விட்டு ஒதுங்கி அவர்களுக்கு மண்டிடுவதை விட்டு ஒதுங்கி தலை நிமிர்ந்து நங்கை நிமிர்த்தி தலை குனியாமல் கெஞ்சி கதறாமல் தலை சொறியாமல் முட்டுக்காலில் விழாமல் கும்புடாமல் அவர்களுக்கு அடிமையாக வாழாமல் யார் வாழ விரும்புகிறாரோ அல்லாஹுடைய ஆளாக மாறுவோம் அல்லாஹுடைய ஆளாக மாறுவதற்கு முயற்சிகள் தியாகங்கள் தேவை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய அங்கீகாரத்தை தருவானாக யாழிய பாவங்களை மனுத்தருளையாக எங்களுடைய பெற்றருடைய பாவங்களை மன்னித்தருளையாக போற முஸ்லீம்கள் மூமிங் அணியுடைய பாவங்களை மனுத்தரவையாக யாழியான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக தைரியத்தை தருவாயாக உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய வழிகளை நமக்கு காட்டி தருவாயாக உன்னுடைய திருப்தியை தருவாயாக மக்களுடைய திருப்தியை இலக்காக கொண்டு வாழ்வதை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக மக்களிடம் நெருக்கத்தை அடைய முயற்சிப்பதை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக யாருக்கு முன்னாலும் தலை குனியாமல் தலை நிமிர்ந்து வாழை கிடைப்ப செய்வையாக நம்முடைய நாட்டு நிலைமையில சீராக்குவாயாக முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக முஸ்லீம்களுடைய அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாப்பாயாக இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாப்பாயாக மசிதிகளை மதரசாக்களை இஸ்லாமிய பாடசாலைகளை இஸ்லாமிய ஆடை அடிகளங்களை பாதுகாப்பாயாக இருக்கின்ற உரிமைகளை சம்பூர்ணமாக பாதுகாப்பாயாக இழந்திருக்கின்ற உரிமைகளை சம்பூர்ணமாக நமக்கு மீட்டுத் தருவாயாக நம்முடைய அனைத்து விடயங்களிலும் உன்னை மாத்திரம் நம்பி வாழக்கூடிய பக்குவத்தை தருவாயாக இமாடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவாயாக வாக்குறுதாவான